ஒருவர் கடலில் விட்டு அதில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்பதை பார்க்கிறாரே அது போன்றுதான் அதாவது அந்த தண்ணீர் துளிகள் போன்ற அளவுதான் உலகம் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு ஐந்து எட்டு